அவர்கள் அறிவிக்கின்ற அவர்கள் பல் துளக்கவும் அவர்கள் எடுத்து வைத்திருப்போம் இரவில் அவர்களை எழுப்பி நல் புரிய தான் நாடியபடி அல்லாஹூ அவர்களை எழுப்புவான் எழுந்த உடனே நபி சொல்லம் லாகும் அணிஹி அவர்கள் பல் துளக்குவார்கள் ஊழி செய்வார்கள் தொழுவார்கள்ஸ்லிம் ஏழு நான்கு ஆறு